நட்டினையின் எழுபத்தி ஏழாவது அறிவ மஞ்சள் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் நம்ம மனித குலத்தில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் சந்தோஷம் துக்கம் ரெண்டும் கலந்தது தானே வாழ்க்கை கரெக்டா சந்தோஷமான தருணங்கள்னு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பலதை நாம் சொல்லலாம் பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து தொடங்குகிற இது குழுக்களுடனான சந்தோஷம் ஊர் நகரம் மாநிலம் நாடுன்ட்டு பரவி உலகம் வரைக்கும் தொடரும் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் மக்கள் எதிர்கொள்ற சந்தோஷங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு உதாரணத்துக்கு பிறந்த நாள் காதுகுத்து திருவிழா பண்டிகை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நாம் இதை அழைக்கிறோம் இதெல்லாம் பலரையும் ஒன்று கூட வைக்கும் பாச பரிமாற்றம் சந்தோஷ பரிமாற்றம் இப்படி பல்வேறு வித மனித வளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஒவ்வொரு வருஷமும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மாதிரியான தருணங்களில் ஒன்று தான் பண்டிகைகள்னு சொல்கிற ஃபெஸ்டிவல்ஸ் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பண்டிகைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் உலக நாடுகள்லையும் தான் இந்த பண்டிகைகள் பத்தின தகவலை நாம நாம் அஞ்சல் தலைகள் மூலமாக இந்த வாரம் பேசி தெரிஞ்சுக்கப் போகிறோம் பண்டிகைகள்னு வரும்போது சிலது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் நாட்டில் மட்டுமே கொண்டாடுவாங்க இது உதாரணத்துக்கு நம்ம நவராத்திரி விநாயகர் சதுர்த்தி ரக்ஷா இப்படி சிலது ஆனால் சில பண்டிகைகள் பல்வேறு நாடுகளில் கொண்டாடுவாங்க உதாரணத்துக்கு புது வருடம் தீபாவளி பொங்கல் ரம்சான்ஸ் பொங்கல் தமிழர் பண்டிகை ஆச்சு இது எப்படி உலக பண்டிகை லிஸ்ட்ல வந்திருக்கு அதான உங்க கேள்வி பொங்கல் தமிழ்நாட்டுல கொண்டாடினாலும் உலகத்துல பல்வேறு நாடுகள்ல தமிழர்கள் இருக்காங்க இல்லையா அந்த நாடுகள்லையும் பொங்கல் பண்டிகையை அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் முன்னின்று அதை நடத்த அனுமதிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் நாடுகளில் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இன்றைக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டுல சிங்கப்பூர் நாடு நம்ம பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்கிற மாதிரி அஞ்சல்தலை வெளியிட்டு இந்தியாவை குறிப்பாக தமிழர் பண்டிகையான பொங்கலை சிறப்பிச்சிருக்காங்க அதே போல் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் தைப்பொங்கல் மற்றும் உழவர் திருநாளை சிறப்பிக்க ஸ்ரீலங்காவோட ஐந்து மற்றும் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு அஞ்சல் தொலைகளை வெளியிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க நம்ம இந்திய அஞ்சல் துறை கூட ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் ஐந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தொலையை வெளியிட்ருக்காங்க பொங்கல் பண்டிகை மட்டும் நம்ம தீப திருவிழாவான தீபாவளி பண்டிகை பல உலக நாடுகள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது சம்பந்தமாக இந்தியா அஞ்சல் தலைகள் வெளியிட்டுருது இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா ஒரு முறை இந்தியாவும் இஸ்ரேல் நாடும் சேர்ந்து ஜாயின் ஸ்டாம்ப் அப்படிங்கிற கூட்டு அஞ்சல் தலையை வெளியிட்டது இந்த கூட்டு அஞ்சல் தலையில் நாம் கொண்டாடுற தீபாவளியை சிறப்பிச்சிருந்தாங்க அந்த அஞ்சல் தொலை வெளியிட்ட நாள் நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அடுத்தது கனடா நாட்டோட இந்தியா நல்லுறவு வச்சிருக்கிறத சிறப்பிக்கிற மாதிரி செப்டம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம தீபாவளியை சிறப்பிக்க ஒரு கூட்டு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க கூட்டு அஞ்சல் தொலைங்கிற போது அஞ்சல் தொலை அதே சமயத்தில் மற்ற நாடுகள் இந்த உதாரணத்தில் இஸ்ரேல் மற்றும் கனடா நாடும் அந்த சமயத்தில் அஞ்சலத்திலே வெளியிட்டாங்க ஸோ நம்ம இந்தியாவோட திருவிழாக்களும் பண்டிகைகளும் உலக நாடுகளில் அங்கீகாரம் இருக்குங்கிறத நாம் இதில் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா அதே போல கிறிஸ்மஸ் பண்டிகை உலக நாடுகள் எல்லாத்துலேயும் கொண்டாடப்படுது இது சம்பந்தமா இந்தியா உள்பட பல்வேறு உலக நாடுகள் அஞ்சல் தலை வெளியிட்டு வராங்க கிறிஸ்துமஸ் சம்பந்தமான அஞ்சல் தலைகள் இந்தியா சமீபத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடங்கள்ல அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க ரம்ஜான் பண்டிகைய உலக மக்கள் கொண்டாடும் விதமா அமெரிக்கா கடந்த பல வருடங்களா அஞ்சல் தலைகள் வெளியிட்டு வராங்க அதே போல சைனாவோட புது வருட பிறப்பை வெவ்வேறு நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு சிறப்பிக்கிறாங்க பண்டிகைகள் மற்றும் திருவிழாக்கள் மக்களை வேற்றுமையிலையும் ஒற்றுமை இருக்குங்கிறத வலியுறுத்த அந்த சமயத்தில் பல்வேறு நாடுகளோட அஞ்சல் துறைகளும் அஞ்சல் தலை வெளியீடுகள் மூலமாக இதை முன்னெடுத்து நடத்திட்டு வராங்க வேகமும் விவேகமும் தூய்மையும் உழைப்பும் சொத்தாய் கொண்ட நம் வாழ்வு மேலும் சிறப்புரட்டும் என்ற பொன்மொழியோடு அடுத்த வாரம் நம் நற்றணையின் அறிவம் அஞ்சல் தலையில் மேலும் ஒரு புதிய அஞ்சல் தலை தகவலோடு நமது பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்